அணிந்து எல்லோரும் இரு ஆடைகளை வைத்திருக்கிறார்களா என நபி சொல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் உமர் அதி அல்லாஹும் அவர்களின் பின்னர் ஒரு மனிதர் உமர் அதி அவர்களிடம் இது விஷயமாக அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்கி இருந்தால் நீங்களும் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள் என உமரதுலாகும் அவர்கள் கூறினார்கள் சிலர் எல்லா ஆடைகளையும் அணிந்து தொழுதனர் வேறு சிலர் ஒரு வேஷ்டியையும் ஒரு மேல் ஆடையையும் அணிந்து தொழுதனர் வேறு சிலர் ஒரு வேஷ்டியையும் ஒரு சட்டையையும் அணிந்து தொழுதனர் இன்னும் சிலர் ஒரு வேஷ்டியையும் ஒரு மேலங்கியையும் அணிந்து தொழுதனர் வேறு சிலர் முழுக்கால் சட்டை மேல் போர்வையையும் அணிந்து தொழுதனர் வேறு சிலர் முழு கால் சட்டையையும் மேல் சட்டையும் அணிந்து தொழுதனர் முழுக்கால் சட்டையையும் மேல் அங்கியையும் அணிந்து சிலர் தொழுதனர் அரைக்கால் சட்டையும் மேலங்கியையும் அணிந்து சிலர் தொழுதனர் அரைக்கால் சட்டையும் சட்டையும் அணிந்தவர்களாக சிலர் தொழுதனர் இவ்வாறு பலவிதமாக தொழிலானார்கள் வேஷ்டியும் சட்டையும் என்பதற்கு பதிலாக வேஷ்டியும் மேல் போர்வையும் என்று உமர் அலிஎல்லாகும் அவர்கள் சொன்னார்கள் என நான் நினைக்கிறேன்